நன்றையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து அன்புடன் சாமி ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி அவர் தலைமையில் அமெரிக்காவில் போர் நடந்து கொண்டிருந்த சமயம் பத்து பதினைந்து போர் வீரர்கள் ஒரு உத்திரத்தை படாத பாடுபட்டு நகர்த்திக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் குழுவின் தலைவன் குதிரையில் அமர்ந்தபடி அவர்களை அதட்டி உருட்டி வேலை வாங்கிக் கொண்டிருந்தான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு அந்த உத்திரத்தை நகர்த்த முடியாதபடி அதிக சிரமப்பட்டார்கள் வேகமாக அதட்டினான் அந்த குழுவின் தலைவன் அப்போது அங்கு குதிரையில் வந்த வீரன் ஒருவன் தலைவனை பார்த்து அவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே நீங்களும் அவர்களோடு சேர்ந்து அதை நகர்த்தக்கூடாதா என்று கேட்டான் குழு தலைவன் நான் யார் தெரியுமா அவர்களின் தலைவன் அவர்களோடு சமமாக நான் வேலை செய்ய முடியுமா என்று உரிமினான் குதிரையில் வந்தவன் இறங்கி வீரர்களுக்கு உதவி உத்திரத்தை நகர்த்தி அதன் இடத்தில் வைத்துவிட்டு பிறகு தன் குதிரையில் ஏறி அமர்ந்தான் அந்த குழுவின் தலைவனை பார்த்து இனி இப்படி கடினமான வேலை ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லி அனுப்புங்கள் அவசியம் நான் வந்து உதவுகிறேன் என்று உறக்கச் சொன்னான் நீ யார் உனக்கு எப்படி சொல்லி அனுப்புவது உன் இருப்பிடம் எது என்று அலட்சியமாக கேட்டான் குழுவின் தலைவன் நானா ஜார்ஜ் வாஷிங்டன் உங்கள் தலைமை தளபதி என்று அழுத்தமாக கூறிவிட்டு குதிரையை தூண்டி சிட்டாய்ப் பறந்தார் ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த நாட்டு வெற்றியின் ரகசியம் புரிகிறதா நண்பர்களே அடிமையாக ஆசைப்படும் மக்கள் நிலைமை அபத்தமானது அடிமையாக்க ஆசைப்படும் சுயநல தலைமை ஆபத்தானது சுயமரியாதையுடன் வாழ்வோம் கெளரவம் நிச்சயம் கெளரவமான வெற்றி சர்வ நிச்சயம் அன்புடன் விருதுநகரிலிருந்து சாமி